நமோதுோமவிதா சம்பிரோ வம்ச ஷிபியோ மகோ நமோ குருப்பலவரோவா விஷ்ணு சசிவர்ணம் சத்துபுஜம் பிரசன்னோபாந்தே அதுக்காக மாற்ற சொல்கிற எஸ்விர வரா வினக்ஸே சசி நப்தரம் பௌத்தமகல்ம பராஜம் வந்தே சுகத்தா தோனி வியா விஷ்ணு வியசூபாய விஷவே நமோ வைபிரமே வாசி நமோ நம sadai yasya smarana நரே janma விஷவேணூமா ஜன்மாரி விமுச்சியம விஷ்ணவே பிர நமோ விஷ்ணே பிரீவம்பா நிதான ிண நமோ வேதாரவே வியசோகி ரந்தே சமாய மு சூப்பு சகசிரேற்ற பாம்வனம் நருச்சன்மராை जनमे जयमुवाच வைஷம் பாயமுச்சு பாவனவம் புனரேவியுரவு किमेकं दैवतं लोके, किम्वाप्येकं கிக்கம் தயவாப்பேக்கம் பராயணம் ஸ்வந்தமர்ச்சா கோர்மா ம கிஞ்ச பன்முச்சு ஜன்மாரிஷியம் கோ கோ கைலபுஷம் யாட்டு இல்லையா मध्ये கோ பூவோலாம் अभिप्रेत பரமாக பிரேத்த ப்னா ஆதிசங்கரர் யுதிஷ்டிரர் வைசம்பாயனர் ஜனமேஜயனுக்கு சொன்னார் அப்படின்னு தொடங்கி யுதிஷ்டிரர் ஏற்கனவே நிறைய தர்மங்களையெல்லாம் கேட்டுவிட்டார் பிறகு மீண்டும் பாபத்தை எல்லாம் போக்கக்கூடிய தர்மங்கள் அதையும் கேட்டார் பாபத்துக்கு பிராயஷ் கர்மங்களையும் தெரிந்து கொண்டார் மறுபடியும் சாதாரண ஜனங்களுக்கும் அல்ப ஆயாசம் அனல்பலம் ந உக்தம் சொல்லலை அல்ப ஆயாசம் அனந்தபலத்தை கொடுக்கக்கூடியதை உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு புனகாய அபியபாஷது கிமேக்கம் தெய்வத்தம் லோகே ஷாஸ்திரங்களில் எந்த தெய்வம் முக்கியமாக உபதேசிக்கப்பட்டிருக்கு கிம் வாப்பேக்கம் பாராயணம் குறிக்கோளாக கொண்டு வாழ வேண்டும் ஸ்தூவந்த கம் கம் அர்ச்சந்த கம் ஸ்துவந்த கம் அர்ச்சு பிராப்னுயு சேவா க பாராயணம் கிம் இதை தான் கேட்டிருக்கார் அதுக்கு அர்த்தமெல்லாம் படிச்சுட்டோம் இப்போ கடைசியாக நம்ம பார்த்தது மூணாவது ஸ்லோகத்தில் சர்வ தர்மாணாம் கஹ தர்ம பரமஹா தர்ம பவத்த மத உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது பீஷ்மர் ரொம்ப காலம் வாழ்ந்தவர் அதனால் பீஷ்மருக்கு இந்த எளிமையாக சொல்கிறதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு யுதிஷ்டிரர் கருதுறார் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் கொஞ்சம் விஸ்தாரமாக அறிவுள்ள அறிவில் சிறந்த மக்கள் அவர்களுக்கான வழி உபாயங்களெல்லாம் சொன்னது சாதாரண ஜனங்களும் மனிதராக பிறந்திருக்கிற எல்லோருக்குமே உத்தமமான கத்தி அடைகிறதுக்கு உபாயம் என்ன ஆனந்தமாக இருக்கிறதுக்கு வழி என்ன அதுதான் கேள்வி ஆக தர்மத்தில் எல்லாம் உயர்ந்த தர்மம் என்ன அப்படின்னு உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அடுத்தது கிம் ஜபன் முச்சியத்தே ஜந்துஹு ஜென்ம சம்சார பந்தநாத் அந்த ஸ்லோகத்தோடய அர்த்தத்தை பார்த்துட்டோம் ஜந்துஹு கிம் ஜபன் சம்சார பந்தநாத் முச்சியத்தே ஆக பிறந்தவர்கள் எல்லோரும் ஜென்மசம்சார பந்தத்திலிருந்து எதை ஜபித்து அடைகிறார்கள் விடுபடுகிறார்கள் முச்சியத்தே இப்போ பாஷ்யம் படிக்கலாம் जपन्न, जपन्न, கம் ஜன் கம் ஜன் உச்சு மானம் जनन धर्मा, अनेन, அனே शब्देन, जपार्चन, अधिकारं जन्म சூச்சயன்மாரி ஜன்மவிஜம் அவிதாக்காரியம் உபலட்சம் अविद्या मुच्यते मुक्तो விதைய தாசாராண்ட ஷ்ன முச்சன்மாரி इति உலகம் இத்தரமிரோம் கிஞ் ஜப்பன் முச்சுபந்த ஜூ முப்ப मुच्यते சம்சாரபந்தநாத்து முச்சியத்தே ஜந்துகு முச்சியத்தே இந்த இடத்துல சங்கராச்சாரர் வரிசையாக சொல்லிட்டு வர அந்த ஆர்டர்லே போகிறார் அவர் நம்ம அப்புறம் ரீ அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கிம் ஜப்பன்னு எதை ஜபித் அது பாஷ்யத்தில் சொல்கிறார் கிம் ஜப்பியம் ஜப்பன்னு எதை எதை ஜபிக்க வேண்டுமோ அதை ஜபித்து கொண்டு அப்படின்னு அர்த்தம் ஜப்பியம் கிம் ஜபிக்க வேண்டியது எதுவோ அதை ஜபித்துக்கொண்டு ஜப்பியம் ஜப்பன்னுங்கிறார் ஜப்பியம்னு சொன்னால் ஜபிக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம் ஜபஹான்ங்கிறதுக்கு அர்த்தம் ஜகாரோ ஜன்மவிட்சேதா பகார பாபநாசன ஜன்மபாபஹரோயஸ்மாத் ஜப இத்யுச்சதே புதைஹி ஜபசப்தத்துக்கு லட்சணம் அதாவது ஒரு எந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்கிறோமோ ஆவத்தி புனப்புன உச்சியத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறது அசகிருத்து ஆவத்தி அசகிரு பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரமே இருக்குது ஆவத்தி அசகிருத் உபதேசாத்னு ஒரு சூத்திரமே இருக்குது நிதித்தியாசனம் பண்ணுறதுக்காக சொல்கிறார் படித்ததே திரும்ப திரும்ப ஜபிச்சு சிந்திச்சுட்டே இருக்கணும் ஆக எந்தத எதை ஜப ஜக்காரோ ஜென்மவிட்சேத இந்த ஜக்கார சப்தத்தில் ஜங்கிறதுக்கு பிறவியாக அறுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் பக்கார பாபநாசனா பான்னு சொன்னால் பாபத்தை அழிக்கிறது ஜான்னா பாபத்தை அழிப்பதன் மூலம் ஜென்மத்தை அழிச்சுடுறது மறுபடியும் சரீரம் கிடைக்காது இல்லாட்டி இந்த சரீரத்திலே நமக்கு இப்போவே இந்த சரீரத்தில் அபிமானம் போயிடும் தன்னுணர்வு நீங்கிவிடும் இந்த தன்னுணர்வுக்கு முக்கியத்துவம் இருக்காது பாபநாசனம் ஜென்மநாசனம் பாபநாசத்வாரா ஜென்மநாசா இந்த இடத்துல பாப்போம்னா புண்ணியமும் சேர்ந்துதான் புண்ணிய பாப்பம் ரெண்டுமே அழிஞ்சு போயிடும் இருள் சேர் இருவினையும் சேரா பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுனர் இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு இறைவன இறைவனை நீ பொருள் சேர்ந்த புகழ் மொழிகளால் போற்றி வழிபடுவாயே ஆனால் இருள் சேர் அறியாமையின் அறியாமையினால் விளைந்த அறியாமையை சார்ந்திருக்கின்ற இருவினையும் சேரா இருவினையும்னா நல்வினை தீவினை புண்ணிய பாபம் ரெண்டுமே அழிஞ்சு போயிடும் சுகதுக்கத்துக்கு காரணமாக இருக்கிற புண்ணிய பாபம் அழிஞ்சு போயிடும் சுகதுக்கத்துக்கு காரணமான புண்ணிய பாபம் இல்லைன்னா சரீரமே வராது சரீரம் வரலாமல் இருக்கிறது பேர் தான் பேர் பொதுவாக ஜென்ரலாக அப்புறம் மோக்ஷத்தை பற்றி நம்ம இருக்கட்டும் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா கடைசியாக ஒரு பாஷ்யத்தில் பார்த்தோம் மோக்ஷத்துக்கு அவர் சொல்லியிருக்கிற லக்ஷணம் இந்த இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கிம்பாப்பேக்கம் பாராயணத்துக்கு விளக்கம் சொன்னார் எஸ் விஜான மாற்றே ஆனந்தலட்சண மோட்சா பிராப்பத்தை படித்தோம் இப்போ எத் வித்வான் நிபேதி குத்தச்சன வித்தியத்தை புனர்ப எஸ் எச்ச வேதனாத் த வேதனாத்து ததேவ பவதி இது ஸ்ருத்தே அதில் படிச்சுருக்கோம் அது சொன்னதெல்லாம் அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே பொதுவாக சொல்கிறார் ஆ ஜக்காரா பக்காராக்கு அர்த்தம் சொன்னேன் ஜப்பசப்தத்துக்கு அர்த்தம் புண்ணிய பாபமும் கிடையாதுங்கிறது சொல்ல வந்தேன் அதாவது பாபங்கள்லேருந்து ஜக்காரோ ஜென்மவிட்சேதா பகார பாபநாசனா பாங்கிற எழுத்து பாவத்தை அழிப்பதை குறிக்கிறது ஜா என்னும் எழுத்து ஜென்மத்தையே இல்லாமல் செய்யக்கூடியதுன்னு குறிக்கிறது ஆகவே பாபம்னா அதில் ப்ராக்கெட்டில் நம்ம புண்ணியத்தையும் சேர்த்துக்கணும் புண்ணிய பாபங்களை நீக்கினாத்தான் ஜென்ம விச்சேதம் ஜென்ம விச்சேதத்தை ரெண்டு விதமாக அர்த்தம் பண்ணுறோம் ஈஸ்வனுடைய அனுகிரகத்தினால ஜீவன் மறுபடியும் சரீரம் எடுக்காமல் இருக்கிறது அல்லது ஜீவன் தன்னை பிரம்மமாக உணர்ந்து தன்னுடைய ஜீவத்வ புத்தியையும் சரீர அபிமானத்தையும் இப்போவே விட்டுடுறது யான் எனது எனும் செருக்கை அறுத்தல் ஆக இந்த ஜபசப்தத்துக்கு இந்த அர்த்தத்தை ஞாபகம் வச்சுக்கணும் உரு ஏற திரு ஏறும் திரு திரும்ப ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜபம் பண்ண பண்ண அதுக்கு சக்தி ஜாஸ்தி அது கண் அந்த அதாவது மனிதனுக்கு கண்ணுக்கு எற்ற சக்திகள் சில கண்ணுக்கு எட்ட முடியாத சக்திகள் பல அதை புரிந்து கொண்டு இதில் ஸ்ரத்தையோடு பண்ணினால் பலன் கிடைக்கும் ஸ்ரத்தையோடு பண்ணாமையே இதை பற்றி கமெண்ட் அடிக்க முடியாது பண்ணி பார்த்தா தானே சொல்ல முடியும் ஒரு விஷயத்தை கடைப்பிடிக்காமல் எப்படி அதை பற்றி அபிப்பிராயம் சொல்கிறது ஆக இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் பார்க்குறோம் கிம் ஜப்பன்னு கிம் ஜப்யம் ஜப்பன்னு எது ஜபிக்கப்பட வேண்டுமோ பகவான் கீதையில் சொன்னார் யஜ்யானாம் ஜபயஜோஸ்மின் யஜ்யங்களுள் நான் ஜப்பயமாக இருக்கிறேன் மற்ற யஜத்துக்கெல்லாம் பணம் வேணும் வேறு துணைக்கு ஆளெல்லாம் வேணும் இந்த ஜப்பயத்துக்கு நான் மாத்திரம் போகிறோம் எனக்கு நான் மாத்திரம் போகிறோம் ஒரு பஞ்சபாத்திரம் இருந்தால் சரி அது இல்லாட்டாலும் பரவாயில்லை பேசாமல் நாம் பாட்டுக்கு உட்காந்து ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதனால்தான் பகவான் யஜங்களில் ராஜசூய யாகமாக இருக்கிறேன் சோம யாகமாக இருக்கிறேன் வாஜப்பேய யாகமாக இருக்கிறேன்னு சொல்லலையே யஜ்யங்களுள் நான் வாஜப்பேயை யஜமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலை யக்ஞானாம் ஜப்ப யோஸ்மி ஜப்ப யஜோம் எல்லாராலையும் பண்ண முடியும் சர்வேஷாம் சர்வேஷாம் ஜந்துனாம் இந்த இடத்துல மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய எந்த ஜீவனுக்கும் அவனுக்கு அதிகாரம் இருக்குது சில கர்மாக்களுக்கு இவந்தான் பண்ணலாம் அவன் தான் பண்ணலாங்கிற அதிகார வவஸ்தை இருந்தாலும் இதுக்கு அப்படி கிடையாது அதுதான் இங்கே சொல்ல போகிறார் அந்த ஜபத்தை மூணாக பிரிக்கிறார் வாயை தறந்து சத்தமாக ஜபிக்கிறது பிறர் காதில் விழற மாதிரி ஜபிக்கிறது ஒதடை அசையிற மாதிரி ஜபிக்கிறது அப்புறம் மனசுக்குள்ளேயே ஜபிக்கிறது ஸ்தூல ஜபம் சூக்மஜபம் காரண ஜபம் அப்படின்னு ஜபத்தே மூணாக பிரிக்கிறோம் அதிசூக்மஜபுன்னு சொன்னாலும் தப்பு எங்களுக்கெலாம் சிறு வயசில் சொல்லித்தரபோது முதல்ல நூற்றி எட்டு சத்தமாக சொல்லும்போது அப்புறம் நூற்றி எட்டு உதட அசைகிற மாதிரி சொல்லுங்க அப்புறம் நூற்றி எட்டு அப்புறம் நூற்றி எட்டு உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே சொல்லுவோம் அப்படி அதுக்கு எந்த பிரமாணம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆக உச்ச உபாம்சு மானச லக்ஷணம் உச்சன்னு சொன்னால் சத்தமாக சொல்கிறது அப்புறம் உப்பாம்சுன்னா உதட அசைகிற மாதிரி சொல்கிறது ஏன்னா உச் உச்சமாக பண் ஸ்தூலமாக பண்ணால் தான் சூக்மமாக பண்ணுறதுக்கான சக்தி வரும் அதனால் உதட அசைகிற மாதிரி சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனா மனசுக்குள்ளேயே சொல்கிறது ஆ அது அதுக்கு பல பேதங்கள்லாம் இருக்கும் ஆனால் உச்ச உப்பாம்சு மானச லக்ஷணம் ஜபம் குறுவன்னு அதுக்கு உடனே அதில் சொல்லிட்டார் இந்த ஜபத்தை நீ உச்சமாக சொன்னாலும் சரி உபாம்சுவாக சொன்னாலும் சரி இல்லை மானசமாக சொன்னாலும் சரி இல்லை மூணையும் ஒரே நேரத்தில் சொன்னாலும் சரி முதல்ல கொஞ்சம் அதை சொல்லிவிட்டு கொஞ்ச நாளைக்கு உச்சமாக சொல்லி அப்புறம் கொஞ்ச நாளைக்கு உபாம்சுவாக சொல்லி அதுக்கப்புறம் நீ மாநம்மாக சொன்னாலும் சரி ஆக உச்ச உபாம்சு மானச லக்ஷணம் ஜபம் குறுவன் முடிச்சுட்டாருதை இந்த டாபிக்கை ஜந்துஹூ கிஞ்சப்பன் முச்சியத்தையில் இந்த முச்சியத்தையில் கிம் ஜப்பன்னுங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு ஜந்து ஜந்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம் ஜனனதர்மா ஜனனதர்மா அப்படின்னு சொன்னால் ஜனன தர்மத்தை உடையவன் இந்த ஜீவன் அர்த்தம் ஜனனதர்மா ஜந்துன ஜீவ அப்படின்னு அர்த்தம் மனுஷரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவன் அனேன ஜந்துசப்தேன ஜப அர்ச்சனஸ்தவனாதிஷு யதாயோக்கியம் சர்வ பிராணினாம் அதிகாரம் சூச்சயதி இந்த ஜபம் இந்த ஜந்து சப்தத்தினால மனிதனாக பிறந்த எல்லாருக்கும்னு அர்த்தம் இந்த இடத்துல ஜந்து சப்தாக மனிதனாக பிறந்திருக்கிற எல்லாருக்கும்னு அர்த்தம் சில பேர் சொல்லுகிறார்கள் இதெல்லாம் வந்து பின்னால் ஒரு வாக்கியம் வரப்போகிறது சங்கரபாஷியத்தில் இருக்குது யாராவது பாஷம் வச்சுருந்தா பாருங்கோ நான் ஒரு கோட் பண்ணுறேன் ஃபலீலேயுச்சா நாஞ்சித் சோமுத்திரேயம் அங்கே ப்ராமணோ விஜயீவேத் வைஷ் னாத் சூதிரப்னு அங்க பாத்த தெரியும் வச்சு ஜபகர்ம சாட்சா முக்கா கர்ம சாட்சா மும் நாங்கர் சாட்சா மும் நா மோட்சிக்கும் வேதாந்தோம்மண்கம்தூ அந்திவாரண மோட்சேத்துவம் தெளிவா அங்க சொல்லியிருக்கர் ஆ இந்த ஜப்தம் வந்து பிரக்கிரமே கிம்ஜபன் முதத்தே ஜத்து இ ஜபச்த உபாதான கீர்த்தய்த் அனேனாப்பி த்வித ஜஜ ஜபா லக்ஷ்யத்தை எல்லாம் இருக்குது என்னோடய புக்கில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு கோரக்பூர் புக்கு அங்கேயும் இதெல்லாம் இருக்குது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அதை வச்சுட்டால் தான் இது ரொம்ப அனுபவிக்க முடியுது இல்லை சில விஷயங்கள் சூஷமங்கள்லாம் இங்கே நிறைய சொல்கிறார் சங்கராஜார் பின்னால் நான் பிறகு சொல்கிறேன் அந்த ஜந்துகு நீங்கள் படிக்கிறோம் இல்லையா அதுக்காக தான் நான் அது இங்கே போனேன் இந்த கிம்ஜபன் முச்சியத்தை ஜந்துஹு ஜந்துஹு சொன்னால் ஜனன தர்மாங்கிறார் பிறப்பு பிறப்பு இறப்புக்குள்ள தர்மத்தை உடையவன் அர்த்தம் ஜீவன் பிறக்கக்கூடியவன் ஷரீரம் எடுக்கிறவன் அர்த்தம் சரீரம் எடுக்கிற தர்மம் ஜீவனுக்கு இருக்கு மறுபடியும் மறுபடியும் சரீரம் எடுத்துக்கொண்டிருக்கான் ஜீவன் அதனால் ஜந்துசப்தேன ஜப அர்ச்ச அதுலேருந்து இங்கே என்ன அர்த்தம்னா மனுஷரீரத்தில் இருக்கிற சர்வே ஜீவாக அதிகாரிணா எல்லா ஜீவர்களும் இதற்கு அதிகாரிகள் எதாயோக்கியம் சர்வப்பிராணினாம் அதிகாரம் சூச்சயி ஜப அர்ச்சனை ஜப்பம் பண்ணுறத்துக்கும் அர்ச்சனை பண்ணுறத்துக்கும் ஸ்தோத்திரம் சொல்கிறதுக்கும் எதா யோகியம் அவரவர்களுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி தகுதிக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் யாருக்கு ஜபம் பண்ண முடியுமோ அவன் ஜபம் பண்ணலாம் அர்ச்சனை பண்ண முடியுமோ அர்ச்சனை பண்ணலாம் இதை வந்து ஜபமாகவும் பண்ணலாம் அர்ச்சனையாகவும் பண்ணலாம் ஆ பகவான் நாமாக்களை ஜப்பமாகவோ அர்ச்சனையாகவோ பண்ணலான்னு அர்த்தம் ஸ்தோத்திர பாராயணம் தான் ஜபம் திரும்ப திரும்ப விஷ்ணு சஸசிரநாமத்தையே சொல்லிகிட்டு அதுக்கு பேர் பண்ணிட்டு அதுக்கு பேர் ஜபம்னு பேர் நான் இதை போர்ஷனை முடிச்சுட்டு சஸசிரநாமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் பலஸ்ருதி சொல்லணும்னு இருக்கேன் பலஸ்ருதி பாஷ்யத்தை படிச்சுட்டு அப்புறம் சஹசிரநாமம் படிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன் இப்போ இது பூர்வபாகம் இந்த பூர்வபாகம் முடிஞ்சதுக்கு பிறகு சகஸ்திரநாமத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணாமல் பலஸ்ருதியை பார்த்துட்டு பலஸ்ருதி பாஷ்யங்கள் எல்லாம் படித்து தெரிஞ்சின்றதுக்கு பிறகு அப்புறம் நாமங்களுக்கு அர்த்தங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்னு நான் மனசில் வச்சுன்னு இருக்கேன் ஏன்னா அது படித்தா அதில் வந்து நமக்கு இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ரத்த அதிசயம் ஆகும் கூட வரும் ஸ்ரத்தையினுடைய ஆதிக்கம் கூடும் அதுக்காக வேண்டிய அதை சொல்லலாம் அப்படின்னு தீர்மானத்தில் இருக்கேன் இப்போது இங்கே யதா யோக்கியம் யாராருக்கு எது சௌ சௌகரியமோ ஜபம் மன்றத்துக்கு ஒன்றும் திரவியங்கள்லாம் வேண்டாம் அர்ச்சனை பண்ணணும்னா எதாவது துளசி வேணும் புஷ்பங்கள்லாம் வேணும் ஆ அர்ச்சனைக்கு திரவியம் வேணுங்கிறது ஒரு விதி திரவ்யம் இல்லாதிக்கும் பண்ணலாம் ஜபமண்டம் யார் யதா யோக்கியம்னுட்டார் உனக்கு எது முடியுமோ அதை பண்ணு யதா யோக்கியம் ததா குரு எப்படி நான் தகுதி உடையவனோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ண வேண்டி ஆ சர்வப்பிராணி நாம் அதிகாரம் அதிகாரம்னா இங்கே தகுதினு அர்த்தம் அதிகாரம்னா கமண்டுன்னு எழுதிவிடப்படாது கமேண்ட் அப்படின்லாம் எழுதிவிடப்படாது அதிகாரங்கிற சப்தத்துக்கு இங்கே குவாலிஃபிகேஷன் அப்படின்னு அர்த்தம் ஆக அதிகாரம் சூச்சயதி சூச்சயத்தின்னா குறிக்கிறதுன்னு அர்த்தம் சூச்சயதி அப்புறம் அடுத்த பதம் ஜென்மசம்சாரபந்தநாத் இது பாஷ் ஸ்லோகத்தில் இருக்குது ஜென்மங்கிறதுக்கு அர்த்தம்னு சொல்கிறார் ஜென்ம அஜான விஜம்பித்தானாம் அவித்யா காரியானாம் உபலக்ஷம் அறியாமையிலிருந்து தோன்றின எல்லா காரியங்களுக்கும் இது உபலக்ஷம் ஜென்மங்கிற சப்தத்தை ஒரு ஃபுல்லாகவே எடுத்துக்கிறார் அஜ்யானத்தினால்தான் நமக்கு ஜென்ம அஜானத்தினால் என்ன இச்சா ராகத்வேஷம் கர்மா ஜென்ம அதனால தான் பகவான் கீதையில் சொன்னார் மா கர்ம பலஹேது பூஹு ஃபலஹேதுஹூக்கங்க பாஷ்யத்தில் ஜென்மான்னு போட்டிருக்கு மா கர்மண்யேவாதிக்காரஸ்தே மா பலேஷு கதாச்சன உனக்கு கர்மம் பண்ணுறத்துக்கு தான் தகுதி இருக்குது சந்நியாசம் பண்ணுறத்துக்கு உனக்கு தகுதி வரலை ஆனால் பலேஷு சங்கா மா கார்ஷீ உனக்கு பலனில் அதிகாரம் இருந்தாலும் பலனில் நீ சங்கம் வைக்க வேண்டாம் கர்மயோகத்துக்காக சொல்லி கொடுக்குறார் நீ கர்மத்தை மாத்திரம் பண்ணுறத்தில் ஃபோக்கஸ் பண்ணு கர்ம பலனில் கவனத்தை செலுத்தாதே வேண்டான்னு சொல்லு பகவானே நான் வந்து என் தர்மத்தை அனுஷ்டிக்கிறேன் ஆனால் அந்த தர்மத்துக்கு இந்த லௌகிக பலன் வேண்டாம் அர்த்த காமாதிகள் எனக்கு வேண்டாம் புண்ணியங்கூட எனக்கு வேண்டாம் புண்ணியத்தினால சொர்க்காதி வாசங்களும் எனக்கு வேண்டாம் மற்ற ம இன்னும் வேறு வகையான அர்த்தகாமங்கள் அதுவும் எனக்கு தேவையில்லை எனக்கு சித்தசுத்தி தான் வேணும் அது வேண்டானா ஆட்டோமேட்டிக்காக சித்தசுத்தி வந்துடும் அதுக்கு தான் பகவான் சொல்கிறார் அதனால் நீ மா கர்ம பலஹேது பூஹூ கர்மா பேர் மறுபடியும் ஜென்மா எடுக்க வேண்டாங்கிறார் இந்த கர்மாவில் நீ வந்து கர்ம பலனில் உனக்கு சங்கம் இருந்தால் மறுபடியும் ஜென்மா வந்துடும் கர்ம பலஹேதுஹூ மா பூஹு அப்போ எதுக்கு நான் கர்மா பண்ணும் கேட்காத கர்மா பண்ணினாத்தான் உனக்கு சித்த சுத்தி ஜியான பிராப்தி கிடைக்குங்கிறதுனால தேக் தே அகர்மணி சங்கா மாஸ்து நீ அகர்மத்தில் உனக்கு சங்கம் வேண்டாம் வேலை பண்ணாமல் இருக்கிற விஷயத்தில் உனக்கு மனசு போக வேண்டாம் ஒழுங்காக பண்ண வேண்டிய தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணு யோகஸ்துரு கர்மாணி புத்தவ் சரணம் அன்விச்ச ஃபலஹேதவா கிருபண ஆஹ இங்கே இங்கே ஜென்மசப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா எல்லா அவத்யா காரியங்கள் ஆஹா அஜானம் அஜானத்து அஜானம்னா என்ன அகம் பிரம்மாஸ்மிங்கிற அஜானம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஜானம் இல்லாமல் இருக்கிறது நான் ஞான அபாவம்னு சொல்லலை அந்த தெரியல ஆஹ அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அகம் ஜீவோஸ்மிங்கிறதும் தெரியல அகம் தேகோஸ்மின்னு தான் நினச்சின்னு இருக்கான் அதனால் இவனுக்கு நிறைய இச்சை ராகத்வேஷங்கள் அது வந்து தர்மா தர்ம விவகாரங்கள் எல்லாம் பண்ணுறான் அப்போ அதுக்கு பலன் ஜென்ம சுத்தே இருக்கும் பஞ்சதேசியில் சொல்கிற மாதிரி குர்வத்தே கர்ம போகாய கர்ம கர்த்துச்ச புஞ்சத்தேன்னு அதாவது கர்மா எதுக்குன்னா அனுபவிக்கிறதுக்காக பண்ணுறான் அனுபவிக்கிறதுக்குன்னா மறுபடியும் கர்மா பண்ணுறதுக்குண்ணா குருவத்தே கர்ம போகாய கர்ம எதுக்கு சாப்பிட்றான்னா மறுபடியும் வேலை செய்கிறதுக்குண்ணா வேலை எதுக்கு செய்கிறான் சாப்பிட்றதுக்குண்ணா குருவத்தே கர்ம போகாய கர்ம கர்த்துஞ்ச புஞ்சத்தே இது மாதிரி இங்கே எல்லாம் சேர்ந்து எல்லா விதமான விவகாரம் அஜான விஜம்பித்தானாம் அவித்யா காரியாணாம் உபலக்ஷணம் ஜென்மங்கிற சப்தம் பேருக்கு ஆனால் எல்லாம் எடுத்துக்கணும் ஜென்ம மிருத்து ஜரா வியாதி மறுபடியும் பௌன புன பௌன்புண்ணியேன ஜன்மப்பிராப்தி சம்சாரா அவித்யா அவித்யா ஜன் அவித்யும் சம்சாரா அவித்யங்கிற எல்லாம் ஒன்றுதான் இங்கே என்ன சொல்கிறார் ஜென்மசம்சாரம் இந்த ஜென்ம ரூபமான சம்சாரம் ஜென்ம எடுத்து அதில் நிறைய அவஸ்தப்படுறோமே அப்புறம் மறுபடியும் ஜென்ம ஜென்ம ஜென்ம ஜென்ம ஜென்ம அனந்த ஜென்ம அதான் சம்சாரம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இகசம்சாரே புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே திரும்ப திரும்ப சரீரத்தை அடைஞ்சுட்டே இருக்கிறது புல்லாகி பூடாய் தாப்ியாம் ஜன்மசம்சாராபியாம் அதாவது இங்கே இவர் என்ன சேர்த்துன்னு இருக்காருன்னா அக்ஞானமும் விளைவும் அஜ்ஞானம் அஜானம் ரெண்டு விளைவுனால் பந்தப்பட்டுண்டே இருக்கும் அக்ஞானத்தினாலே பந்தம் ஏற்படுறது பந்தத்தில் இன்னும் அக்ஞானம் டெவலப் ஆகுறது அக்ஞானமே போக மாட்டேங்கிறது ஆ அவஸ்தப்படப்பட சரி இப்போவாது கொஞ்சமாக அடி வாங்கி புத்தி வர வேண்டாமான்னு வர்றதில்லை திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கான் செய்ததையே திரும்ப திரும்ப பண்ணி பண்ணி பாபத்தை அனுபவிச்சுட்டு கர்ம ஜென்ம ஜென்மாவை எடுத்துட்டே இருக்கான் ஆக அவித்தையினால் சம்சாரம் சம்சாரத்தினால அவ இன்னும் விருத்தி அர்த்தம் இதுக்கு பிரமாணம் பார்த்தோம்னா எங்கே இருக்குதுன்னா அவிரோதிதையா கர்ம நவித்யாம் வினிவர்த்தேத் வித்யா வித்தியாம் நிஹந்தேவ தேஜஸ்திமிரசங்கவத்து ஆத்மபோதம் கர்மா அஜானத்தை அழிக்காது அதுதான் சங்கராஜரோட மனசில் இருக்குது கர்மானாலும் அஜானம் அழியாது நீ எத்தனை பூஜை பண்ணாலும் ஜப்பம் பண்ணாலும் ஹோமம் பண்ணாலும் அவிரோதிதையா கர்ம ந வித்யாம் வினிவர்த்தயேத் கர்மை வந்து அஜ்ஞானத்துக்கு விரோதி இல்லை ஃப்ரெண்டு அதனால் என்ன பண்ணோம் திரும்ப திரும்ப கர் அவ ந வித்யாம் ந நிவர்த்த அவித்தியாம் நிவர்த்தையேத் அவிரோதிதையா கர்மை ந அவித்தியாம் வினிவர்த்தயே அவித்தியாம் ந வினிவர்த்த ஏத் அரி அஜானத்தை போக்காது எத்தனை கர்மா பண்ணினாலும் ஞானந்தான் அஜானத்தை போக்கும் அதனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த அஜ்ஞானம் வந்து இந்த கர்மாவனால விரத்தியாயின்ண்டே இருக்குங்கிறார் அதனால் இந்த இடத்துல அவருக்கு சங்கராஜர் அது எப்போ பார்த்தாலும் எங்கே கிடைக்குமோ அங்கே நுழைப்பார் ஆ அஜானத்தினால் கர்மா விருத்தி ஆகி கர்மா பண்ண பண்ணால் அஜ்ஞானம் போகிறது இல்லை சொல்கிறான் எனக்கு எதை பண்ணணும் அஹம் பிராமணாக ஆஸ்மி சோமயாகம் கரோமி அஹம் ஷத்ரியாக ஆஸ்மி ராஜசூ யாகம் கரோமி ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு கர்மாவை சொல்லிகிட்டே இருக்கான் இந்த கர்மா வந்து அஜ்ஞான ஜீவோஸ்மிங்கிற புத்தினால் பண்ணுறானா இல்லை பிரம்மாஸ்மிங்கிற புத்தியில் பண்ணுறான் நான் பிரம்மாஷ்மிங்கிற புத்தியில் பண்ண முடியாது நித்திய அகர்திருத்வாத் ஜீவோஸ்மிங்கிற புத்தி இருந்துகிட்டே இருக்கு அதனால தான் அந்த ஜீவ புத்தி இருக்கிறதுனால தான் இவன் திரும்ப திரும்ப சரீரம் எடுத்துட்டே இருக்கான் லௌகிகம் வா வைதிகம் வா கர்மை அக்ஞான அது வேதாந்த வந்து அத்தியாசம் புரஸ்கிருத்திய சர்வே லௌக்கிகாக வைதிக்காக வியவஹாராக பிரவர்த்தன் அத்தியாச பாஷ்யம் பிரம்மசூத்திரத்தோட இன்ட்ரடக்ஷன் ஆக அஜானம் அஜானத்தினால ஏற்பட்டிருக்கிற அத்தியாசம் அத்தியாசத்தினால்தான் இத்தனை வைதிக கர்மாவும் பண்ணுறான் சந்நியாசம் வாங்கிட்டு வேதாந்தம் படிக்கிறதுக்கும் காரணம் அத்தியாசம்தான் சொன்னார் ஆனால் இது என்னென்ன அத்தியாச நிவத்திக்கான ஒரு உபாயம் அது அத்தியாசத்தை நீக்காது அத்தியாசமும் போகாது அத்தியாசத்துக்கு ஹேத்துவான அவித்தியும் போகாது கர்மானால் பிரம்ம பிரம்ம புத்தியை சம்பாதித்து இந்த ஜீவ புத்தியை விடணுங்கிறது தான் தாத்பரியம் ஆஹா தேகோஹம் ஜீவோகம் பிரம்மைவாகம் பிரம்மைவாகம்னா தான் மோக்ஷம் சும்மா சொல்கிறது இல்லை புரிஞ்சுக்கணும் சைத்தன்யஸ்வரூபம் பிரம்மைவாகம் பரிச்சின்னம் பரிச்சின்ன ஜீவன் இல்லை அந்த அர்த்தத்தில் சொல்றது ஆக தாபிய தஸ்மாத் அதனால் பந்தனம் ஏற்பட்டிருக்குனர் ஜென்ம ஜந்துகு ஜென்ம சம்சார பந்தநாத் பின்னால் சொல்ல போகிறார் பத்தோமுச்சேத பந்தனாத் பல இடங்களில் வருது இந்த அக்ஞானத்தினால கர்மா கர்மாவனால திரும்ப திரும்ப ஜென்மா திரும்பத்த அஜானத்தை அட்ரெஸே பண்ணாமல் கர்மா ஜென்மா வந்துட்டே இருக்கு இது பந்தம் நான் மாட்டின்னு முழிக்கிறேன் இதில் ஆக என்னால் கிருப்பையாக பாரே பாகி முராரே பகவானே என்னை காப்பாற்று எத்தனை சரீரம் எடுத்துட்டே இருக்கிறது எத்தனை கோடி கோடி விட்டுடல் ஓடி ஆடி எதுக்கு இப்படிலாம் கஷ்டப்படணும் நான் காப்பாற்று அது துவைத்தம் அப்புறம் பகவான் சொல் வந்து குரு ரூபத்தில் வந்து சொல்லிக் கொடுப்பார் நீ வந்து பிறக்கவே இல்லைன்னு இது அத்வைத சித்தாந்த படின்னு யார் சொன்னால் நீ பிறந்த உனக்கு சம்சாரம் இருக்குதுன்னு யார் சொன்னால் அது அப்புறம் தஸ்மாத் முச்சியத்தை இங்கே நம்ம சிம்பிளாக தான் எடுத்துக்கினத நீ வந்து தஸ்மாத் அதாவது எதை ஜபிச்சு ஒருத்தன் ஜென்மசம்சாரத்திலேருந்து விடுபடுறான் அப்படின்னா இங்கே ரொம்ப விஸ்தாரமாக சொல்ல பின்னால் சொல்கிறார் சங்கராச்சாரியர் ஜபத்தினால் மோட்சம் இல்லைன்னு இங்கே அப்படியே அதுக்கு அர்த்தம் சொல்லிட்டு போயிடுறார் அதனால் அதையும் இதையும் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்காக தான் அதை கோட் பண்ணினேன் பின்னால் இருக்குது வேதாந்தகோ பிராமண சாத் கத்திரியோ விஜயி பவேத் வைஷ்யோ தனசமர்தியாத் சூத்ர சுகமாப்னுயாத் அப்படின்னு நாலு பேருக்கும் அந்த இடத்துல இதை தெளிவாக சொல்லிவிடுறார் நம்ம திரும்ப திரும்ப பார்ப்போம் அங்கே போனால் இதை பார்ப்போம் இங்கே இருந்தால் அதை அப்படி படித்தாதான் படித்த விஷயம் நல்லா மனசுக்குள்ளே புரியும் கேட்குறவங்களுக்கு இருக்கோ இல்லையோ சொல்கிறவங்களுக்காக இருக்கணும் தாப்பியாம் தாப்பியாம் ஜென்மசம்சாராபியாம் எது பந்தனம் இது பாஷ்ய கிளாஸ் புஸ்தம் இல்லாமல் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது புஸ்தம் கையில் வச்சுன்னு பார்த்துட்டே இருக்கணும் தஸ்மாத்து முச்சியத்தை பந்தனாத்து முச்சியத்தை मुक्तो பவதி அப்படின்னு சங்கராச்சாரிய விளக்கம் சொல்கிறார் முக்தோ பவதி இது ஷஷ்ட பிரஷ்ன எதனை ஜபம் செய்து எல்லோரும் சம்சாரபந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள் தான் கேள்வி அதுக்கு அதுதான் இந்த ஆறாவது கேள்வி அப்புறம் திரும்ப அதில் விளக்கம் சொல்கிறார் முச்சதே ஜென்மசம்சாரபந்த நாமுலக்ஷணம் இத்தரேஷா ஃபலானமபித்த கிரகணம் இப்போ மற்ற பலனெலாம் கிடையாதாண்ணா அப்போது எடுத்த மோட்ச சாதனமாக இது மோட்சசாஸ்திரமா இல்லை லௌகிகத்துக்கு எதாது கிடைக்குமா கிடைக்காதானா அங்கே பின்னால் சொல்லியிருக்கு அர்த்தார்த்தி பிராப்னுயாத் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் தர்மார்த்தி பிராப்னு யாத் தர்மம் அர்த்தார்த்தி சார்த்தமாப்னுயாத் காமானவாப்னுயாத் காமி பிரஜார்த்தி சாப்னு யாத் பிரஜாம் அங்கே கடைசியில் இருக்கு அதில் எல்லாமே கிடைக்கும் இத்தரேஷாம் ஃபலானாமப்பி ஏத்தத் கிரகணம் மோட்சமே கிடைக்கும்னு சொன்னால் மற்றதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லவாப்பா வேணும் செல்வமும் ஈனும் அப்படின்னு திருக்குறளை சொன்ன மாதிரி சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் மோட்சம் கிடைக்கும் மோட்சமே கிடைக்கும்னு சொல்கிறேன் மற்றதெல்லாம் கிடைக்காமையா போய்டும் யாருக்கு வேணும் மோட்சம்னா மோட்சமே கிடைக்குங்கிற அப்புறம் இந்த அல்பஃபலம்லாம் கிடைக்காமையாக போயிடப்போகிறது மோட்சமே பரமோத்தமமான பரம புருஷார்த்தமே கிடைக்க போகிறதுன்னு சொன்னால் இந்த அல்ப புருஷார்த்தம் கிடைக்காமையா போயிட போகிறது அதெல்லாம் அண்டர்ஸ்டுங்கிற சங்கராச்சாரியர் முச்சியத்தை ஜென்மசம்சார பந்தநாத்து இது உபலக்ஷணம் உபலக்ஷணம்னா இது இதை சொன்னாலே அது எல்லாத்துக்கும் சேர்ந்ததுன்னு அர்த்தம் இந்த ஒன்றை சொன்னாலே எல்லாருக்கும் சேர்ந்ததுன்னு அர்த்தம் சாஸ்திரத்தில் சாதாரணமாக அப்படி வரும் நிறைய பேருக்கு அது கோபமாக வரும் இப்போ பிராமணன் அப்படின்னு சொன்னாலே பிராமணன் சொன்னாலே எல்லோரும் சேர்ந்து ஏன்னா இவன் எல்லாம் அறிவை கொடுத்து வழி நடத்துகிறதுனால அப்படி சொல்கிற வழக்கம் அதில் அவனை மாத்திரம் சொல்கிறாங்களேம்பாங் அவனை மாத்திரம் சொல்லப்போ பிராமண சப்தா சர்வேஷாம் உபலக்ஷணம் இப்போ பிரம்மக்ஷத்திரம்னு வருது நிறைய பிரம்மக்ஷத்ரம்ங்கிறது சர்வேஷாம் உபலக்ஷம் எல்லாரையும் குறித்ததாக ஆயிடும் அதுக்காக இவன் சொல்லிட்டான் எங்களையெல்லாம் விட்டுட்டான்னு சொல்லி இங்கேயும் கட்சி கட்டக்கூடாது அதுதான் விஷயம் ஆக மோக்ஷன் இப்படி அப்போ ஏன் இதை சொன்னார் அப்படின்னா இத்தரேஷாம் ஃபலானாமப்பி ஏதத் கிரகணம் மற்ற பலன்களையும் இதில் சேர்த்துக்கணும் மோக்ஷ பிராதான்யா ஹாபனார்த்தம் மோக்ஷம் வந்து பிரதானம் அதுதான் ப்ரீடாமினண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்காக வச்சுருக்கு அதனால் இங்கே ஜென்மசம்சார பந்தநாதுனா இந்த விஸ்வசாஸ்திரி நாம் ஜபித்தா எனக்கு மோட்சம் கிடைக்கும்னா எனக்கு மோட்சம் வேண்டான்னு விட்டான்னா எனக்கு இப்போ பணம் கிடைக்குமா எனக்கு கல்யாணம் ஆகுமா இல்லை இதை ஜபிச்சா நிறைய புண்ணியம் சேருமா அர்த்தம் வேணும்னாலும் அர்த்தம் காம தர்மம் மூணும் கேட்டால் புனர்ஜென்மா உண்டு மோக்ஷத்தை கேட்டால் புனர்ஜென்மா கிடையாது அப்போ இதிலேருந்து என்ன தெரிகிறதுனா மோட்சம் கிடைக்கிறது மாத்திரமில்ல இதுவும் கிடைக்கும் அதனால் நம்ம என்ன நம்ம நம்ம பாஷையில் எப்படி போடணும்னா புக்தி முக்தி பிரதாதா புக்தி புக்தினா என்ன போகம் மோட்சம் அதில் புக்தி முக்தி பிரதாதா ச தஸ்மை ஸ்ரீகுரவே நம வித்தையும் சொல்லிக் கொடுப்பார் மோட்சத்தையும் கொடுப்பார் பணமும் கொடுப்பார் குருன்னா வேண்டிய சௌகரியமும் பண்ணி கொடுப்பார் நான் தஸ்மை ஸ்ரீ குரவே சரி அடுத்தது இப்போ அடுத்த பாஷியத்தை பாஷ்யத்தை படிப்போம் கிமே கமிதி ஷட் பிரஷ்ன கதித்த பாஷாத்தியா जप्य அனந்தர ஜப்பலோகே பரிஹ்யே இப்போ வரப்போற ஸ்லோகத்துக்கு இது அவதாரிகாஷியம் இப்போ எத்தனை கேள்வி கேட்டிருக்காரு தைவம் தைவம் தைவா லோக்கே கிம் வாபியேக்கம் பாராயணம் கம் ஸ்துவந்த கம் அர்ச்சந்தா அப்புறம் வந்து அடுத்தது என்னதுன்னா சர்வ தர்மாணாம் கஹா தர்ம பரமஹா சர்வ தர்மாணாம் பரமஹா தர்ம கஹா கிம் ஜப்பன் முச்சத்து ஆறு கேள்வி ஆயிடுத்து இப்போ இந்த ஆறு கேள்வியில் முதல் கேள்விக்கு பதில் சொல்கிறாருங்கிறார் முதல் கேள்வியில் கடைசி கேள்வி ஆறாவது கேள்விக்கு கிம் ஏக்கம் இது ஷட்பிரஷ்னாக கதிதாக கிமேக்கம் தெய்வத்தம் என்று ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டன அப்படிதான் சொல்றார் கதிதாகனால் சொல்லப்பட்டன தேஷு அவைகளுள் பாஷாத்திய கடைசியாக பார்த்தது அனந்தர கடைசி ஸ்லோகங்கிறார் தேஷு தேஷு ஷட்ஸு பிரஷனேஷு அப்படி போகணும் அந்த ஆறு பிரச்சனங்களுள் பாஷ்யா கடைசியாக பார்த்த அனந்த அந்த ஸ்லோகத்துலேயும் கடைசி என்னதுன்னு அனந்தராக ஜப்பிய விஷய ஜபிக்கக்கூடிய விஷயத்தை அதுதான் ஷஷ்ட பிரஸ்னாக அந்த ஆறாவது கேள்வியை அனேன ஸ்லோகேன வரக்கூடிய ஸ்லோகத்தின் மூலம் பரிக்ரியத்தை பரிக்ரியத்தேன்னா பதில் சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம் அந்த கேள்வியானது கேள்விக்கு பரிகாரம் பண்ணப்படுகிறது பரிகாரம்னா என்ன பதில் சொல்கிறதுன்னு அர்த்தம் லாங்குவேஜ் ஸ்டைல் பரிக்ரியத்தை யார் பரிகாரம் பண்ணுறான்னா பீஷ்மர் அதுதான் அடுத்தது ஸ்ரீபீஷ்ம உவாச்சரீபீஷ்ம உத்தரமு ஜகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் மசிரம் தனந்தம் புருஷோத்தமசிரேஷி பீஷ்மப்க்கு அர்த்தம் சொல்கிறார் சங்கரபாஷ்யத்தில் முதல்ல படிப்போம் சர்வா பகிரந்தூயேத்து மோட்சர்மாதீனந்தூர் பயஹேதுர் பீஷ்ம மோட்சர்மாதீனா சர்வீஷ்மருங்கிற சொல்லுக்கு பொருள் சொல்கிறார் ஆதிசங்கரர் சர்வாம் சத்ரூணாம் பயஹேத்து பீஷ்மாக சர்வேஷா சத்ரூனாம் நான் ஒன்று விட்டுட்டேன்னு நினச்சிரா இங்கே சொல்ல போகிறேன் சர்வேஷாம் சத்ருணாம் எல்லா சத்ருக்கள் அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுறாராம் பயஹேத்து தஸ்மாத் பீஷ்ம இவகிரியதே பிரம்மச்சரிய நிஷ்டையினால் பாஹ்யசத்ரு அந்தசத்ரு ரெண்டையுமே அவர் ஆன்சர் பண்ணுறார் நீக் அது நீக்குகிறார் இங்கே என்ன பண்ணுற அந்த சத்ருக்களை பிரிக்கிறார் சர்வேஷாம் சத்ருனாமங்கிறதுக்கு லட்சணம் சொல்கிறார் பகிஹி அந்தஹா வெளியே இருக்கிற சத்ருக்கள் உள்ளே இருக்கிற சத்ருக்கள் வெளியே நமக்கு இடைஞ்செல்லாம் பண்ணக்கூடிய ஜனங்கள் யாராக இருக்கிறார்கள் ஏன்னா அவர் ராஜ்யத்தில் இதில்லையா அவர் அரசாங்கத்திலோ இருக்கார் பெரிய யுத்த வீரர் ஆகையினால் இருக்கக்கூடிய போர் வீரர்களையும் எதிர்க்கக்கூடிய சக்தி அவருக்கு உடம்பில் இருக்குது ஸ்டாமினா இருக்குது உடம்பில் பலம் இருக்குது மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளையும் எதிர்க்கிற சக்தி அவருக்கு இருக்குது ஆ அந்த சத்ரு பகிஷத்ரு இந்த ரெண்டுக்கும் அதனால் அவர் பிரம்மச்சரிய நிஷ்டராக இருக்கிறதுனால ஷரீரபலமும் இருக்குது மனோபலமும் இருக்குதுன்னு அர்த்தம் ஷரீரபலமும் மனோபலமும் இருக்குது அது மாத்திரமில்லை எல்லா ஞானமும் இருக்குது மோட்ச தர்மாதீனாங்கிறார் ஏன்னா மகாபாரதத்தில் இந்த மோக்ஷாரதம் மோக்ஷர்மம் ஐயாயிரம் ஸ்லோகம் படித்தா தெரியும் பீஷ்மரோட மகா புத்திசாலி புத்திசாலித்தனம் அவ்வளோ அதனால தான் சொல்கிறார் சொல்கிறார் மோக்ஷர்மாதீனாம் ஆதீனாம்னா மற்ற தர்மங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கார் பிரவக்தா சர்வஜா நன்றாக உபதேசம் பண்ணியிருக்கார் சர்வஞ்ஞா எல்லாம் தெரியும் பீஷ்மருக்கு எல்லாம் தெரியுங்கிற ஒரு வார்த்தையை கொடுக்குறார் சர்வஜா சர்வம் ஜானாத்தீ தி சர்வஜா எல்லாம் தெரிஞ்சவர் லௌகிகம் வைதிகம் சாஸ்திரம் எல்லா சாஸ்திரங்களையும் நன்றாக படித்தவர் சர்வஜா அப்படின்னா சர்வக் பீஷ்ம உபாட்ச் ஸ்லோகத்துக்கு நம்ம சுருக்கமாக ஒரு அர்த்தம் பண்ணிப்போம் அப்புறம் பாஷ்யம் படிப்போம் ஜெகத்பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் நாமசகசிரேண ஸ்துவன் புருஷா சததோத்திதா சததோத் துருஷ இங்கே என்ன சொல்கிறார் புருஷோத்தமனைங்கிறார் மகாவிஷ்ணுவதான் எப்பேற்பட்ட புருஷோத்தமன் அனந்தம் அதில் அவர் பாஷ்யத்தை படிச்சுப்போம் சுருக்கமாக பேர் மாற்றி சொன்னார் ஜகத்பிரபும் இந்த உலகத்தின் தலைவனை தேவதேவம் தேவர்களுக்கெல்லாம் தேவனை அனந்தம் எல்லையற்றவனை புருஷோத்தமம் புருஷோத்தமனை ஸ்துவன் நாமசகசிரேண ஸ்துவன் ஆயிரம் திருநாமங்களால் ஸ்தோத்தரித்து கொண்டு இருக்கின்ற புருஷன் புருஷகா சததோத்திதானன் அர்த்தம் அதையே பண்ணின்றிருக்கான் எப்போ பார்த்தாலும் பகவான் ஸ்ரீமன் நாராயணனையே ஆராதனை பண்ணி கொண்டே இருக்கிறான் எப்போ பார்த்தாலும் அதையே பண்ணின்னு இருக்கான்னு அர்த்தம் சததோத்திதா பாஷ்யத்தை படித்தா நமக்கு இன்னும் கிளியராகிடும் படிப்போம் பாஷ்யம் படிக்கலாம் அது சுருக்கமாக நம்ம பார்த்துக்கணும்னா என்ன உலகத்தின் தலைவனை தேவர்களுக்கெல்லாம் தேவனை எல்லையற்றவனை புருஷோத்தமனை ஆயிரம் திருநாமங்களால் புகழ்ந்து போற்றி மனிதன் புகழ்ந்து போற்றுகின்ற மனிதன் எப்பொழுதும் முயற்சியுள்ள இடைவிடாது அந்த ஈஸ்வர ஆராதனையில் முயற்சியுள்ள மனிதன் அப்படின்னு அங்கே நிற்கிறது அப்புறம் அடுத்தது சேர்த்துக்கணும் பின்னால் வரப்போகிறது ஸ்லோகம் கம்ப்ளீட் ஆகலை அதில் வினைச்சொல் வரலை அது வந்த நம்ம பார்த்து முடிச்சுப்போம் கடைசியில் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகத்தில் தமே பச்சா சர்வதுக்காதிகோபவேத்தில் தான் முடிக்க முடியும் அடுத்த ஸ்லோகத்துலேயும் கிடையாது கடைசியில் ஆறாவது ஸ்லோக சர்வதுக்கிகோபவேத் இதை பண்ணி எல்லா துக்கத்திலிருந்தும் அவன் விடுபடுவான்னு சொல்லப்போகிறார் நம்ம இந்த பாஷ்யத்தை படிப்போம் ஜகத்து ஸ்தாவரஜங்கமாத்மகம் தஸ்ய பிரபும் சுவாமினம் ீம் அந்த காலத்தபரிச்சி புருஷோத்தமம் கார்க்கரா सततोथितः, நாமசிரே पुरुषः, சிந்தமுருஷா பூர்ணிஷேத்து பூர்ணாருஷா சர்வாதிக்கோத் சுவேஜன் ஜகத்துங்கிறது அர்த்தஞ்சலம் என்ன அசையாத ஜங்கமம்ன அசைகின்ற ஆகா அசைகின்ற அசையாத உயிருள்ள உயிரற்ற பொருள்கள் ஜட பொருள்கள் இப்போ காரெல்லாம் அசைகிறது ஆனால் அது ஜடம் தென்னை மரம் அசைகிறது இல்லை ஒரே இடத்துல இருக்குது நகர்றது இல்லை அதுக்கு ஜீவன் இருக்குது கட்டடமெல்லாம் அசையாத வஸ்து நம்ம உடம்பு அசையற வஸ்து ஆனால் அதில் ஜீவன் இருக்குது ஆஹ் அசையறது அசையாதது எல்லாமே இப்போது இந்த பர்த்தனை எழுதுகிற போதுதான் சொல்கிறாங்க தாவர ஜங்கம சொத்துக்கள் இப்படின் தான் எழுதுகிறாங்க அசைய அசை அசையும் சொத்துக்கள் அசையாத சொத்துக்கள் ஆஹா இந்த ஸ்தாவர ஜங்கமாத்மக்கம் ஜெகத்து சாதாரணமாக ஜெகத் சப்தத்துக்கு இப்படி சொல்கிற வழக்கம் எது வந்து வந்து போயின்ட்டே இருக்கான் ஜாயத்தை கச்சதி இத்தி ஜெகத்தும்பாங்க ஜாயத்தை ஜாயத்தேன்னா உற்பத்தி ஆறுது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து போயிடுது கச்சதி ஜாயத்தை கச்சதி இத்தி ஜகத்துன்னு ஒரு டெரிவேஷன் சொல்கிற வழக்கம் இருக்குது ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் ஸ்தாவர ஜங்கமாத்மக்கம் இங்கே இந்த இருக்கிற அசைகின்ற அசையாத பொருள்கள் மனிதர்கள் விலங்குகள் பறவைகள் எல்லாம் சேர்த்துக்கணும் தஸ்ய பிரபும் அதற்கு பிரபு பிரக்கருஷேண பவதி பிரபு பாஷ்யத்தில் அது இல்லை நன்றாக சிறந்து விளங்கி கொண்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம் சுவாமினங்கிறார் தலைவரை சுவாமினம் இந்த படைப்பின் தலைவனை இந்த பிரபஞ்சத்தின் தலைவனை அவர் இன்னொன்று என்ன தேவதேவம் பிரம்மா முதலான தேவர்கள் பிரம்மா இந்திரன் முத்து அக்செட்ரா தேவர்கள் பிரம்மா தேவானாம் தேவானாம்னா பிரம்மாதீனாம் தேவம் பிரம்மாதீனாம் தேவம்னா பிரம்மா முதலானவர்களுக்கெல்லாம் தலைவர் புராணப்படியே பார்த்தா மகாவிஷ்ணுவோட தொப்புலிருந்தானே வர்றார் பிரம்மா ஆகா அடு அது அனந்தம் அனந்தம்னா தேசத்தா காலத்தா வஸ்துதாச்ச அபரிச்சின்னம் காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாதவர் இடம்பொருள் காலம் இவற்றால் வரையறுக்க முடியாது இப்போ இந்த புஸ்தகம்னு எடுத்தால் இது ஒரு இடத்துல இருக்குது இது ஒரு காலத்தில் தோன்றி இருக்குது ஒரு காலத்தில் என்ன ஆகும்னு தெரியாது இதெல்லாம் அப்புறம் பொருளாக இருக்குது இதுக்கு இடம் ஒரு இடத்தில் இருக்கிறது இடத்தால் வரையறுக்கப்பட்டிருக்கிறது டைம்வைஸ் லிமிட்டேஷன் அப்புறம் எனது ஸ்பேஸ்வைஸ் லிமிட்டேஷன் அப்புறம் இந்த வஸ்து எல்லாம் இந்த அதாவது இந்த புஸ்தகம் இந்த புஸ்தகம் இல்லை கிளிப்பு புஸ்தகம் இல்லை வாட்ச் இது இல்லை எல்லாம் ஒரு ஒரு பொருளும் இன்னொரு பொருளை வரையறுக்கிறது ஆனால் எல்லா பொருள்களிலும் வரையறுக்கப்படாத கால தேசாவதிப்பியாம் நிகம நித்யமு நிகமசிரே நிகமசிரேண நிர்பாசியமான நித்தியமுக்தம் நிர்முகம் நித்தியமுக்தம் ஆக எப்போவுமே விடுபட்டு தேசத்த காலத்த வஸ்துதையின நம்ம மனசில் இருக்கிற விரத்தி எல்லாமே தேசகால வஸ்துவாத்மக்கம்தான் தேசகால வஸ்துவாத்மக்கமாகத்தான் இருக்குது அப்படி இல்லைங்கிறார் அந்த புருஷோத்தமனோட லக்ஷணம் இதெல்லாம் இதெல்லாம் ஈஸ்வர லக்ஷணம் பகவானோட லக்ஷணம் லக்ஷணத்தை புரிஞ்சுக்கணும் அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது வைகுண்டத்தில் இருக்காரா கைலாசத்தில் இருக்காரான்னு கேட்டால் என்ன சொல்கிறது எங்கே இல்லைன்னு தான் சொல்லணும் எங்கே இல்லை எப்போ இல்லை எதா இல்லை எும் இருக்கிறார் எப்பொழுதும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் எல்லாமாகவும் இருக்கிறார் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறாரா எல்லாமாக இருக்கிறாரா அண்ணா எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறாரா எல்லாமாக இருக்கிறாரா எல்லாமாக இருக்கிறாருங்கிறது தான் சித்தாந்தம் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கிறார்னா அத்வைதம் வந்துடும் எல்லாமாகவும் இருக்கிறார்னா தான் அத்வைதம் புரிகிறது நினைக்கிறேன் ஆக எல்லாமாகவும் இருக்கிறார் எல்லாவற்றுக்குள்ளும் இருக்கார் சொல்லக்கூடாது உனக்குள்ளும் இருக்கிறார் எனக்குள்ளும் இருக்கிறாரெல்லாம் அது வந்து அது ஒரு பாடம் அவ்வளோதான் அது ஒரு அது ஒரு மிடில் மிடில் க்ளாஸ் அது எல்லாவற்றும் உனக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவர் அவருக்குள்ளே அவர் அவருக்குள்ளேன்னு கூட சொல்லக்கூடாது அவரில் நாம் தோன்று தண்ணீரில் நீர் போல தண்ணீரில் நீர்க்குமிழிகள் போல இந்த தன்னுணர்வு படைத்த உடல்கள் உடல்களிலே இருக்கின்ற உயிர்கள் அப்படியே புரிஞ்சுக்கணும் அப்புறம் புருஷோத்தமம் இந்த புருஷோத்தம சப்தத்துக்கு ஏற் ரெண்டா பதினஞ்சாவது அத்தியாயம் பகவத்கீதையவே கோட் பண்ணுறார் க்ஷராட்சராபியாம் அங்கே சொல்லியிருக்கு க்ஷரஸ் க்ஷர்சர்வாணி பூதானி கூட்டஸ்தோக் கஷர உச்சியத்தே உத்தமபப்புருஷஸ்வ பரமாத்தியுதாத்த எமீகம் அராதபோத்தமாக அமை அமைக்கே வேருஷோத்தமாக ஆருஷோத்தமனுக்கு என்ன அர்த்தம்னா இது க்ஷரம் அதாவது நமக்கு தெரிஞ்சுட்டு இருக்கிறது க்ஷரம் தெரிஞ்சிருக்கிற நாமரூபங்கள்லாம் கஷரம் தெரியாத நாமரூபெல்லாம் அகரம் மாய ஆஹத் க்ஷர மாய புருஷோத்தமது கஷராம் அத்தீத்தரவீ அதிஷராட்சி கை ட்ரிமு மருதா இந்த தோன்றி இருக்கிற தோற்றத்துக்கு காரணமாக இருக்கிற அதுதான் சொல்கிறார் காரிய காரணாபியாம் உத்கிருஷ்டம் அ கஷரம்ங்கிறது காரியம் அக்ஷரங்கிறது காரணம் அ கஷராட்சராபியாம் காரிய காரணாபியாம் உத்கிருஷ்டம் மேலானது புரிஞ்சதுன்னு சொன்னால் இந்த க்ஷரமோ அக்ஷரமோ காரிய காரணங்களுக்கோ சத்தியத்துவம் கிடையாது இருப்பு கிடையாது புருஷோத்தமனுக்கு அந்நியமாக கஷராக்சரக்ஷராட்சரங்களுக்கு சத்தியத்துவம் கிடையாது சத்தியத்துவம்னா இருப்பு எக்ஸிஸ்டன்ஸ் கிடையாது ந தங்கம் இல்லாமல் நகைக்கு இருப்பு இல்லாததை போல நகை என்ற சொல்லுக்கு இருப்ப நகை என்ற சொல் இருப்பற்றது தங்கம் தங்கம் என்கிற சொல் மட்டுமே இருப்புடையது ஆனால் நகை என்ற சொல் இருப்பது போல தோன்றுகிறது சொல்லுக்கு பொருள் இல்லை சொல் பொருள் கிடையாது தங்கத்தை தவிர பொருள் கிடையாது அது மாதிரி புரிஞ்சுக்கணும் ஆ அப்பேற்பட்ட உத்கிருஷ்டம் நாமசகசிரேண நாம்னா சஹசிரேண சஹசிரேண நாம்னா திருத்தியா பக்தியில் போடுறார் நாமங்களால் ஆயிரம் திருநாமங்களால் சஹசிரநாம்னா அப்படின்னு சொல்லலாம் சஹசிரேண நாம்னா பிரித்து போடுறார் அங்கே மேலே எனக்கு நாமசகசிரேண அப்படின்னு சொன்னார் இங்கே சகசிரநாமங்களால் ஸ்துவன்னு ஸ்தூ ஸ்துவன்னுன்னா புகழ்ந்து கொண்டு ஸ்தோத்தரித்து கொண்டு அதுக்கு விளக்கம் சொல்கிறார் குணானு சங்கீர்த்தையன் இறைவனுடைய அருங்குணங்களையெல்லாம் எண்குணத்தான் எண்ணுதற்கரிய குணங்களை உடையவன் அவர்கள் அவருடைய குணங்களையெல்லாம் என்ன பண்ணணும்னா குணானு சங்கீர்த்தையன் பகவானுடைய சத்குணங்களையெல்லாம் நன்றாக சொல்லிக்கொண்டு தானும் சொல்லணும் மற்றவர்களையும் சொல்ல வைக்கணும் சங்கீர்த்த என்ன அப்படின்னா என்ன விஷ்ணு சகஸிரநாமத்தை பாராயணம் பண்ணி கொண்டுன்னு அர்த்தம் சததோத்திதா சததோத்திதாக்கு அர்த்தம் நிரந்தரம் உத்தியுக்தா எப்போவும் அதே வேலையாக இருக்கான் இப்போ இந்தியாவில் ஒரு அமைப்பு இருக்குது விஷ்ணு சகஸ்திரநாம மண்டலின்னு இந்தியா முழுக்க இருக்குது அதே வேலை அவங்கள ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு சொல்லுவாங்க அகண்டமாக காலம்புரை ஆறு மணிக்கு ஆரம்பித்தேன் அடுத்த நாள் காலம்பரை ஆறு மணி வரைக்கும் சொல்லிகிட்டு இருப்பாங்க இந்த விஷ்ணு சஹசிரநாமத்துக்கு அவ்வளவு பிரசித்தி இன்றைக்கி இருக்குது நிறைய இடங்களில் மண்டலியெல்லாம் இருக்குது ஆயிரக்கணக்கான பேர் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சொல்கிறாங்க சொல்லப்போனால் பாரத தேசத்தில் நிறைய இடங்களில் ஒரு எல்லாம் எந்த ஊர் எங்கேயுமே குக்ராமாக இருக்கலாம் இல்லை அமெரிக்காலேயும் நடக்கிறது ஆஸ்திரேலியாவிலும் நடக்கிறது வாரத்தில் ஒரு நாள் கூடி விஷ்ணு சாஸ்திரநாமம் மாத்திரம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சொல்லிகிட்டு இருக்காங்க நட்சத்திரத்துக்கு நட்சத்திர சாஸ்திரநாம பாராயணுங்கிறாங்க என்னெல்லாமோ பண்ணி புதுசு நிறைய இருக்குது பெரிய அமைப்பு விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்குன்னே பாரத தேசத்தில் ஒரு பெரிய அமைப்பு இருக்குது எப்படி திருப்புகளுக்கு இருக்கோ திருவாச்சகத்துக்கு இருக்கோ அது மாதிரி விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு இருக்குது லலிதாசாஸ்திரநாமத்துக்கு அப்படி இருக்கிற மாதிரி நாம் பா கேட்டதில்லை இது விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கு அப்படி மண்டலி பாரத தேசம் முழுக்க இருக்குது நல்ல காரியம் பண்ணுறாங்க புருஷ சப்தத்துக்கு அர்த்தம் சொல்கிறார் புருஷஹா பூர்ணத்வாத் எங்கும் என் நிறைவாக இருப்பதால் புரி சயனாத்வா புரியனா உடம்பு நவத்வார புறம் இந்த உடம்புக்குள்ளே இருக்கார் உடம்புக்குள்ளேயும் வெளிப்படுறார் குடத்துக்குள்ளே ஆகாசம் இருப்பதை போல உடலுக்குள்ளும் இறைவன் வெளிப்படுகிறார் அதனால் எங்கும் நீக்கமர நிறைந்தவர் எங்கும் நீக்கமர நிறைந்த ஆகாசமானது குடத்திலும் விளங்குவது போல எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள அந்த புருஷோத்தமன் மனுஷரீரத்திலும் விளங்குகிறார் பயனாத்வா புருஷஹா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த வெர்பை எடுத்துட்டார் கிமே ஜெகத் பிரபும் தேவதேவம் அனந்தம் புருஷோத்தமம் ஸ்தூவன் நாமசகிரேண புருஷ சத்தோத் தான் சன் சதத்தோத் தான் புருஷ நாமசகிரேண ஸ்தூவன் சர்வது அதிகோ பவேத் எல்லா துக்கத்திலிருந்தும் கடந்தவனாக ஆக ஆவான் ஆக இப்படி சொல்லியிருக்கார் இனி அடுத்த ஸ்லோகம் படிக்கணும் இனி நாலாவது கேள்வி இப்போ ஆறாவது கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு எதை ஜபிக்கணும்னா புருஷோத்தமனுடைய திருநாமங்களை ஜபிக்கணும்னு சொல்லிட்டேன் கிம்ஜபன் முச்சத்து ஜந்துகு ஜென்மசம்சார பந்தநாத் அப்படிங்கிறதுக்கு புருஷோத்தமனுடைய சகசரநாமங்களை ஜபிச்சு எல்லா துக்கத்திலிருந்தும் கடந்து போய்விடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கார் இனி அடுத்த ஸ்லோகம் அதனுடைய பாஷ்யம் இதையெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்ப்போம் இந்தளவில் விஷ்ணு சாஸ்திரநாம வகுப்பு இந்த தடவை இந்த அளவில் பூர்த்தி பண்ணுறேன் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் நம்ம தொடர்ந்து இந்த சா படிச்சுட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது பணம் மறுபடியும் படிக்க படிக்கத்தான் இதில் தெளிவெல்லாம் நன்றாக ஏற்படும் ஏன்னா பாஷ்யங்களை நான் சொல்கிறேன் ரொம்ப சம்ஸ்கிருத வியாக்கரணமெல்லாம் தெரியாதவர்களுக்கும் சிம்பிளாக புரியணுங்கிறதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த இந்தளவில் எல்லாரும் இதை படிக்கிற போது எல்லோரும் மனசில் வாங்கிட்டு திரும்ப திரும்ப படித்து பாருங்கோ எல்லாரும் கிளாஸுக்கு வரும்போது சங்கரபாஷ்யம் புஸ்தகத்தோடு வாங்கோ அங்கே இல்லைன்னா அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் எல்லாரும் கொண்டு வாங்கோ நீங்கள் உங்களுக்கும் இந்த இதுலேயே ஒரு ஸ்கிரீனில் வருது இல்லாட்டி இங்கே ஸ்க்ரீனில் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் அதை பார்த்துட்டா தான் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் படிக்கிறதுக்கு இந்தளவில் நான் பூர்த்தி பண்ணுறேன் அறிவோம் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் அறிவோம் விஷ்ணும் ஜிஷ்ணு மகாவிஷ்ணு பிரபவிஷ்ணு மகேஸ்வரம் அநேகூப்பைத்தம் நமாருஷோத்தமம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ம் ஷா ஹரி ஓம் ஆதிகருநீ